தேவனுடைய மகாபரிசுமுள்ள நாமத்திற்கு மகிமோண்டாவதாக எந்த ஒரு மனிதனும் பரிசுமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது காரணம் தேவ சாயலாகவே மனிதனை சிருஷ்டித்தார் எனவே அவரது சாயலில் மனிதனிடமும் அவர் தமது பரிசுத்தத்தை எதிர்பார்க்கின்றார் அந்நிய தேவர்களை வழிபடுகிறவர்களிடம் ஐக்கியம் வைக்கக் கூடாது என்பது பற்றியெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் இப்பொழுது புதிய சிலிமின் தலைமையும் அப்போஸ்தலருமான பாஸ்டர் எஸ் ஏசுதாசன் அவர்கள் சிறப்பு செய்தி ஆற்றுவார்கள் தாங்கள் கேட்ட ருசி பார்த்த சத்தியங்கள் அனைத்தும் நல்ல நிலத்தில் விதைகளாக ஏராளமும் தாராளமுமாய் பலன் கொடுக்க இறைவனை வேண்டுகின்றோம் நன்றி தேவனுடைய மயம உண்டாவதாக நம்ம மறுபடியும் இந்த வாரத்தின் முதலாளாக இந்த பரிசுத்தன நாளிலும் தேவனுடைய சன்னிதானத்தில் பரிசுத்த சன்னிதானத்தில் தேவனை ஆராதிக்க தேவன் மீண்டும் நமக்கு தந்த நல்ல கருமைக்காய் நல்ல வேலைக்காய் நாளைக்காய் கர்த்தனாம சோதனைப்போம் அது இல்லையிலோயா இந்த நாளிலும் கர்த்தன மத்தியிலே தருகிற தேவாலோசனையை கேட்போம் இங்கே வந்திருக்கிற நாம் அனைவரும் நாம வரவில்லை தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார் ஆனால் நாம் இன்று இங்கே இருக்கின்றோம் இந்த லீவு நாட்களிலே மக்கள் எங்கேங்கே இருக்கின்றார்கள் எங்கேயோ பொழுதுபோக்கு ஸ்தலங்களை தேடி செல்கின்றார்கள் எங்கெல்லாமோ அவருடைய வாழ்க்கையை கிடைக்கின்றார்கள் அதற்கு என்று திட்டம் போட்டு தீர்மானம் பண்ணி லீவு ஆட்களை அவர்கள் உபயோகப்படுத்துகிறது நாம் காணுகின்றோம் நாம் இப்படிப்பட்ட ஒரு புனித வழிக்குள் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இது நம்மால் ஆனது அல்லது ஆண்டவராகி தேவன் அழைத்திருக்கிறார் ஆனப்படினால் நாம் இங்கே கூடி வந்திருக்கின்றோம் ஆனப்படினால தேவனுடைய பிள்ளைகளாகினா இன்று நாம் அறியக்கூடிய காரியம் என்ன என்றார் தேவன் எதற்கு நம்மை அழைத்திருக்கிறார் என்கிறதை எப்பொழுதுமே மெய் உணர்வில் வைத்து நாம் ஜீவிக்க வேண்டும் இந்த அழைப்பினுடைய என்பதை நம்மை விட சாத்தான் அதிகமாக செய்யவோ அவளை வாழ்க்கையில் இருந்து வீழ்ச்சியடைய செய்ய உலகத்தில் வேலை இல்லை என்று மறித்து போன ஆயிரம் பேருக்கு ஒரு சாத்தான் போனவர்கள் உலகத்தில் வாழ்கிறது மக்கள் நடக்க வேண்டும் வாழ்க்கையை நாம் தொடர்ந்து கூர்மையாக்கிக் கொள்ளும்படியாக அதாவது கொஞ்சம் வழங்கி இருக்கிறது சரியானபடி அதற்கேற்றம் உதவி செய்வாராக நான்காம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் தேவனுக்கு மைமை உண்டாவதாக ஆதி மனிதன் ஆகிய ஆதாமை கத்தர் படைக்கும் போது அவனு அதாவது வேறொரு சாயலில் படைக்கவில்லை தன்னுடைய சாயலில் படைத்தான் என்று நாம் ஆதி ஆகமத்தில் வாசித்திருக்கிறோம் தேவனுக்கு மைமை உண்டாவதாக அதுபடினால சத்துருவினால் வஞ்சிக்கப்பட்ட அந்த தேவசாய் விட்டான் மீண்டும் குமாரனை இந்த பூமியை அனுப்பினார் என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மைமை உண்டாவதாக அதாவது மூன்றாவது வாக்கியத்திலையும் என்பது மனிதர்களை போக விடாமல் தடுப்பதற்காக ஒரு புனித வாழ்க்கை செய்ய முடியாத தேவசாயிருக்கும் தேவசாயலாக மாறி தேவனுடைய நோக்கம் என்றால் மனிதன் தேவரோடு அரசாட்சி பண்ண வேண்டும் என்கிற நோக்கம் இருக்க வேண்டும் என்றால் அவன் அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் உருவாகமாக்கப்பட்டவர் உலகத்தில் பிறந்த அநேகத்தவான் எல்லாத்தவான எடுத்துக்கொண்டால் அவர்களின் தாயின் கற்பத்தின் உற்பத்தியாகி அதாவது உலகத்தில் வாழ்ந்து முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வாக்கியத்தில் இங்கே ஆண்டவராகி தேவனுடைய சொல்ல சிப்பை குறித்து நாம் இங்கே பார்க்கின்றோம் தேவன் தம்முடைய மனசனை மனிதனை சிரஷ்டித்தார் தேவசாயலாகவே சிரஷ்டித்தார் எப்படி சிரஷ்டித்தாரா தேவனைப் போல தேவனை போல மனிதனை சிரிச்சித்தார் தேவன் மனிதனை தேவன் தேவசாயலாக தேவசாயலாகவே மனிதனை சிர்சித்தார் ஆனபடினாலும் அவன் பாவம் செய்தபடி நாளலை இழந்து விட்டான் மறுபடியும் மனுக்குலத்தை தமிழை சாயலுக்கு பாக முடியாக அந்த ரூபத்தை அவனுக்கு தேவன் கொடுக்கும் முடியாக விரும்பிதான் நம்மை அழைத்திருக்கிறார் எதற்கு அழைத்திருக்கிறார் அசுத்தத்திற்கு அல்ல இந்த நாள் கீழ் கூட்டங்கள் கூடுகிறது அசுத்தத்திற்காக பாவம் செய்வதற்காக பாவம் தீமை செய்வதற்காகசுத்திற்கு என்று கூடுகிற கூட்டங்கள் என்று நாம் காணுகிறோம் நம்ம எதற்காக அளித்திருக்கிறார் என்று அழைத்திருக்கிறார் கல்வாரியில ஒப்பு கொடுத்தார் என்று எவ்வளோ நாம் இப்படி வாசிக்கிறோம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களே போது இங்கே எழுதுகிறார் பாருங்க ஆண்டு கூட்டத்தை முதலானவை ஒன்றும் இல்லாமல் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக பிழையற்றது மகிமையாக அதை தமக்கு தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு ஒப்புத்த கூட்டத்தை ஆயத்தமாக்குவதற்காக பரிசுத்தமான ஒரு சபை உருவாக்குவதற்காக உலகத்தில் எப்படி இருந்தாலும் வாங்க போக பெரிய கூட்டம் சேர்க்க வேண்டும் என்று மக்கள் எழுக்கிறார்களை ஒழிய பரிசுத்தமான கூட்டத்தை உருவாக்க நினைக்கவில்லை ஆண்டவர் நினைத்திருக்கிறார் அதாவது பரிசுத்தமான ஒரு ஜாதியை பரிசுத்தமான ஒரு கூட்டத்தை ஒரே ஒரு மனமாட்டியை கரை திரையற்ற மாற்ற மபையாக தமக்கு நிறுத்திக் கொள்வதற்கு ஆண்டு ஒப்பு கொடுத்தா இந்த வேத வாக்கியம் இந்த சப்த முன்னார எதற்காக வைக்கப்படுகிறது என்றால் நான் மூன்று நாளைக்கு முன்னாலே ஒரு வெளிப்படுத்தல் பார்த்தேன் அதை ஒட்டிதான் இந்த வார்த்தை என்று உங்கள் மத்தியில தரப்படுகின்றது அதாவது நம்முடைய சபைக்குள்ள ஒரு சிலர் பிள்ளைக நம்ம கட்ச அந்த பார்வை பார்க்கவில்லை சபையை முழுமையாக பார்க்கின்றார் நான் இரண்டு நாள் மூன்று தினங்களுக்கு முன்னால ஒரு நம்முடைய சபை மக்கள் எதாவது ஆகாயத்தில் பறந்து விட்டார்கள் ஆகாயத்திலும் எனக்கு இருந்த சந்தோஷம் என்றால் கணக்கு இல்லை நம்முடைய நோக்கம் அதுதானே நம்முடைய சபை அந்த நிலையை வாக்கு தத்துவம் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குவது என்று சொல்லி இருக்கிறார் ஆரம்பமாகிவிட்டதே என்று நான் சொல்லி எண்ணி எவ்வளவு எண்ணிக்கொண்டு என்னுடைய வாயினால் சொல்லுகிறேன் எனமேல் மக்களுக்கு கொடுக்கிற செய்தி பழைய செய்திகளை கொடுக்க கூடாது என்மேல் மேலான செய்தியை அவர்கள் ஒரு ஸ்டேஜ கடந்து விட்டார்கள் எட்டார்கள் அதற்குரிய ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று நான் என்னுடைய வாயினாலே சொல்லிக் கொள்கிறதாக இருந்தது அதை ஒட்டி தான் இன்னொரு ஆலோசனை உங்களுக்கு தரப்படுகின்றது எந்த ஆலோசனை பரிசுத்திற்கு அழைத்திருக்கிறோம் ஆகிறோம் இன்னும் பெரும்னுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது என்று ஆண்டவர் சொன்னார் ஆனப்படினால தேவனோடு உட்கார வேண்டும் என்றார் தேவனோடு அரசாட்சி செய்ய வேண்டும் என்றார் தேவன் இருக்கிற அடுத்த சாரத்தை நாம் அமர வேண்டும் என்றார் நாம் எப்படி இருக்க வேண்டும் வாழ்க்கையில் அந்தூய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும் அழைக்கப்படுவோம் வைத்துக் கொள்ள வேண்டும் நான் அசுத்தமா இருந்தேன் இப்படி தேவன் என்னை அழைத்திருக்கிறார் அந்த பழைய அசுத்தத்தை செய்வதற்கு ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக வாழ்வதற்காக அவரை போல சாயல் எனக்கு தருவதற்காக ஆண்டவர் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் இந்த அழைப்பை தந்திருக்கிறார் அவருடைய சமூகத்தில் புதிய சிலையமாக என்னை கூட்டி कारण मैंने பரிசுத்தமாய் வாழ்வர்கள் சிலர் திடீர் திடீர்னு காணாமல் போய்விடலாம் கவலைப்பட வேண்டாம் பரிசுத்தத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் புதியதான் இருப்பார்கள் அது என்ன என்று அறிந்து நமக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் அது என்னதான் சத்தியம் இருக்கிறது என்று கேட்டால் நாம் சொல்லுவதற்கும் தயாராக இருக்கின்றோம் வேதத்தில் இருந்து ஆனா அப்படினாலும் அருமையான கத்துடைய பிள்ளைகளாவது வேவனம் பரிசுத்தமாக்கூடி அழைத்து இருக்கிறார் ஒரு மனிதன் வெளிப்படையான கடைபிடிக்கிறதுனாலேயோ அந்த பரிசுத்த வாழ்க்கை அவன் அடைகின்றது இல்லை வாழ்க்கை சத்தியத்தை கை கொள்கிறதுனால அடைகிறது ஒன்றா இருக்கிறது அப்படியே சொன்னார் அதாவது இந்த விடுதலை இந்த ஒப்புற உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புடுத்தவனோடு ஒப்புரவாக்கிவிட தேவனோடு ஒப்பரவாக வேணும் என்றால் பரிசுத்த ஜீவி அந்த பரிசுத்த ஜீவி இல்லாதவர்கள் தேவனோடு ஒண்ட என்று தேவனுடைய திருவாக்கு சொல்லுகிறது தேவனுக்கு மயிமே நான் அருமையான கத்துடை பிள்ளைகிறேன் ஆண்டவராகி தேவன்மை அழைத்திருக்கிறார் நான் அடிக்கடி என்னுடைய ஆவியலை நான் பார்க்கிறேன் திடீர்ந்து நிறைந்து தேவன் சபையை பார்வையிடுகின்றார் தேவனாக்கியத்தின் யுத்த ராணுவத்தை லக்கம் பார்க்கிறார் அண்டவர் தேவன் உள்ள வந்து மக்களை அப்படியே பரிசோதிக்கிறார் எத்தனை பேர் எந்த லெவலில் இருக்கிறார்கள் அவருடைய நோக்கம் எல்லாம் முழு சபையும் நோக்கம் ஆபி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக துப்புரமாக தூய்மையாக காணப்பட வேண்டும் என்பதே நமது ஆண்டவராக தேவையான நோக்கம் அதுவாக இருக்கிறது அதற்காக தான் தம்மை ஒப்பு கொடுத்த வாசித்தோம் ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வாசித்தோம் ஒன்று சொல்லது இதற்காக திரும்ரைப்பட்டு கரையை போட்டு எடுத்து விடுகின்றோம் காயப்பட்ட ஒரு தளும்பு தெரியும் அதையும் போக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகின்றார் நமக்கு பாவ மன்னிப்பை தந்திருக்கின்ற அதனால் உண்டான திரைகள் அடிக்கடி எண்ணங்களிலோ சுந்தரைகளிலோ நம்ம வந்து தாக்குறது அல்லவா நம்முடைய விருப்பத்துக்கு மாறான நம்மை கரைபடுத்தக்கூடிய எண்ணங்கள் வருகிறது சொல்ல மூலமாக வருகிறது நினைவின் மூலமாக வருகின்றது பார்வையின் மூலமாக வருகின்றது கேள்வி கேட்கிற மூலமாக வந்துவிடுகின்றது உள்ளே போய் ஆத்மாவை கரைப்படுத்துகின்றது இவைகளை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கும் இங்கே சபையாக நம்மை கூட்டி சேர்த்திருக்கின்றார் சபை என்று சொல்வது கட்டடத்தை அழகுபடுத்துவதல்ல நம்ம ஒவ்வொருவரும் சபை நம்ம ஒவ்வொருவரை இந்த நிலைக்கு கரைதரையற்ற மாசற்ற மகிமையுள்ள ஒரு வாழ்க்கை செய்ய குளிர்ச்சியான நேரத்தில் உறவாடுவதற்கு வருவார் வருவார் அவரோடு உறவாடலாம் என்று சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டார்களோ என்று ஒழிக்க ஆரம்பித்தார்கள் என்று நாம் காணுகிறோம் அருமையார கத்துடைய பிள்ளைகளே ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் தேவனுடைய ஆராதனை எப்போ போது கலந்து கொள்வோம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே வந்து கத்தது என்னுடைய ஆலயத்துல ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துனால வந்து காத்திருக்கிற மக்கள் இருக்கின்றார்கள் பெண்கள் கூடுதலாக இருக்கிறார்கள் ஆராதனை ஆரம்பிக்கும் எப்போ ஆலயத்துக்கு போவோம் ஆண்டு முறை எப்போ ஆலயத்தில் போய் பார்ப்பேன் அங்கேயே போனால் எப்படி கத்துடைய மயிமைகளை கழி கூறுவேன் எப்ப இருக்கும் ஆத்மாவில் சரியா இருக்கிறது வரைக்கும் ஆத்மாவில கரைபட்டு விட்டால் போகலாம் போகலாம் போகலாம் கழிச்சு போகலாம் ஆரம்பிக்கட்டும் ரெண்டு பாட்டு நடக்கட்டும் என்றெல்லாம் தூரம் பக்கம் என்றும் அப்படினால அருமையான தேவடைய பிள்ளைகள இந்த தேவ சாயல ஆதாம ஏவாளு இருக்கும் வரைக்கும் ஆண்டவர் எப்போ வருவார் எதிர்பார்த்து இருப்பார்கள் குளிர்ச்சியான இறந்தோட ஆண்டவரோடு கொஞ்ச குழாவிரவாடுவார்கள் பாவம் செய்த போது தேவனை விட்டு பிரித்து விட்டது என்று நாம் காணுகிறோம் என்று நே கருத்தையை ஆராதித்தாலும் தேவனுக்கு அவர்களுக்கு தொடர்பு இல்லையே தேவனுக்கு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லையே அவர்கள் வேறுபட்ட ஒரு நிலையில் இருக்கின்றார்கள் என்று அழைத்திருக்கின்றது வல்லமை அவருடைய வாழ்க்கையில் உண்டாகும் எங்கே பரிசுத்தம் உண்டோ அங்கே தேவனுடைய உறவாட்டம் அசைவாடுதல் இருக்கும் நம்முடைய சபை பூமியை விட்டு அறுபது அடி எழுபது அடி உயரத்தில் உன்னதத்துக்கு பறக்கிறதை நான் கண்டேன் அதில் உள்ள திரும்ப மகிழ்ச்சி ஊட்டினது வாழ்க்கையுடைய மேன்மை என்ன என்றால் உன்னதிற்கு நம்மை கொண்டு போகக்கூடிய ஒரு அனுபவத்தை தருகின்றதாக இருக்கின்றது நான் தேவனோடு எப்படி ஒன்றை இருக்கக்கூடிய அனுபவத்தை தருகிறேன் ஒரு பெரிய பாக்கியமாக இந்த பரிசுத்த ஜீவியம் இருக்கிறபடியால இதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் தேவன் விரும்புகிறார் நான் சொன்னேன் அடிக்கடி வந்து சபையை ஆண்டு பார்வையிடுகின்றார் பார்வையிட்டு அதாவது மகிழ்ச்சி அடைகின்றார் இங்கே பாருங்க ஒரு உதாரணத்தை ஒருவர் வாசிக்கிறார் ஆகையால் நீங்கள் வழி சந்தைகளிலே போய் காணப்படுகிற யாரையும் கல்யாணத்துக்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றால் என்னுடைய விருந்தை நான் ஆயுத்தப்படுத்தி இருக்கின்றேன் கொஞ்ச வேற அழைத்து அழைக்கப்பட்டவர்கள் அதாவது போக்கு சொல்லிவிட்டார்கள் அது எப்படினாலும் வழியர்களையும் வீதிகளையும் சந்தைகளையும் போய் அதாவது என்னுடைய விருந்தை ஆயுத்தமாக்கி இருக்கிறேன் என்று அழைத்துக் கொண்ட ஊ ஊழியக்காரன் புறப்பட்டு வழிகளிலேயே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள் கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது விட்டார்கள் கல்யாண முழு விருந்தாளிகளால் விருந்து ஆயித்தோம் என்று சொன்னவுடன் விருந்தை குறித்த சந்தோஷத்தினால எல்லோரும் வந்து விருந்து சாலை நிரப்பினார்கள் விருந்தை அந்த விருந்தை அருந்துவதற்கு ஒரு தகுதி இருக்கின்றது அப்படிப்பட்டவர்கள் தானே அந்த விருந்தை அருந்த முடியும் மற்றவர்கள் அருந்து இயலாது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பாருங்க நீங்க அடிக்கடி மாட்டோம் <Sessly> அதே போல இங்கே இந்த விருந்துக்காக அழைக்கப்படவில்லை இதை பார்வையிடும் உரிமையாளர் விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரிதிராத ஒரு மனுஷனை அங்கே கண்டுகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தா என்று கேட்ட விருந்துக்கு தான் வந்திருக்கின்றார் விருந்தை பற்றி நீ பரலக பரலகோ என்று சொன்னால் எல்லோருக்கும் மகிமையாக இருக்கும் கேள்விப்பட்டவுடனே எனக்கு அது வேண்டும் என்று வருகின்றாரு அந்த பரலகத்தை அடைவதற்கு ஒரு தகுதி வேண்டுமே அங்கே உள்ளே புகுவதற்கு அந்த புனிதமான இடத்திற்கு போவதற்கு ஒரு தகுதி இருக்கு பாருங்க அதுக்கு ஒரு வஸ்திரம் மேலை நாட்டில எல்லாம் அதாவது விருந்துக்கு அழைக்கப்பட்ட போது அந்த விருந்துக்கு அழைத்தவர்கள் முதலாவது வெளியே கொண்டு வந்து காலெல்லாம் கழுவி தொடைத்து முத்தம் செய்து அந்த கல்யாண வஸ்திரம் ஒரு வஸ்திரம் கொடுப்பார்கள் அவர்கள் தான் யூனிஃபார்ம் அவர்கள்லாம் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் மற்ற வெளியில் போறலாம் வந்து சாப்பிடக்கூடாது இவன் மெட்ராஸ் போன்ற பெரிய டவுன்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டால் அது கல்யாண மண்டலத்தில் கல்யாணம் நடக்கும் நடக்கும் என்றால் பெரிய கூட்டமாக இருக்கும் ஆபீஸில் வேலை செய்கிறவங்க எல்லாம் வந்து பெரிய டிப் டாப்பாக வந்து அந்த விருந்தில் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அப்போ இது கண்டுபிடிக்கப்பட்டாலே இப்படி இருக்கும் ஜாரித்தால் நான் பெண் வீட்டை சொல்லுகிறது இன்னொருவர் கேட்டால் நான் மாப்பிளை வீட்டுக்காரர் என்று சொல்கிறது சொல்லு இப்படி அதனால அதுக்கு பேட்ரி கொடுப்பார்கள் வர்கள் தான் இதற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று இப்பொழுது அப்படிப்பட்ட வேலைகள் செய்யப்படுகிறது நாம் பார்க்கின்றோம் அதே ஒன்றுமாக இந்த கல்யாணம் இருந்து அழைக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த தகுதி இருக்கிறதா என்று அவர் பார்க்க வரும்போது கல்யாண வஸ்திரம் இருக்கிறதா என்று பார்த்தார் அங்கே ஒரு மனிதருக்கு கல்யாண வசரம் இல்லை அவன் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இருந்தபடியால் மேற்கின்றோம் ஆசை அதற்கு அவன் பேசாமல் அப்போது ராஜா பணிவிடக்காரரை நோக்கி இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பறக்கடிப்பும் உண்டா இருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றால் மைமை உண்டாவதாக அடிக்கடி அதாவது சபைக்குள் இருக்கிற எல்லாரும் புதிய சிலையம் அல்லது புதிய மக்கள் என்று சொன்னால் சபையினுடைய மக்கள் என்று சொன்னால் அவர்கள் புனிதமாக்கப்பட வேண்டும் அவர்கள் திருவசனத்தை கை வேண்டும் வசனத்துக்கு கீழ்புடிய வேண்டும் வசன வேண்டும் குடும்பங்களையும் வீட்டிலேயும் வீடுகளிலேயும் அவருடைய புனித தன்மையை காத்துக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கத்திர பாருங்க இந்த விளாக்கில் மற்றவர்கள் கொண்டாடுவார்கள் அப்ப எல்லா வேதக்காரன் என்று சொல்வதற்கு கொடுத்து விடுவார்கள் நம்முடைய பிள்ளைகள் கொடுக்க மாட்டார்கள் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க என்றால் வேதம் என்று ஒன்றில் இருக்கிறார்கள் அல்லவா இவர்கள் சொல்வார்கள் தம்பி ரொம்ப மிஞ்சன ரீதிமான ஆயிரக்கூடாது என்று சொல்வார்கள் என்ன பிழைப்பு நம்முடைய பிழைப்பு இதுல இருக்கிறது அதனால இடத்துக்கு தகுந்தவாறு காலத்துக்கு திறந்தவாறு அப்படியே போகணும் நம்முடைய இடத்துல இருந்து கேட்பார்கள் உங்களை மாதிரி கிறிஸ்தவ வேதக்காரங்களை தான் எங்களுக்கு வரி கொடுக்கிறாங்க நீங்க நாங்கள் இந்த வேதம் அல்ல அலையில நாங்கள் கிறிஸ்து அவர்கள் பிள்ளைகள் அலையிலா கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கிறபடினால நாங்கள் இதை செய்ய மாட்டோம் அதனால் வருகிற போராட்டங்களை சகித்து நம்முடைய பிள்ளைகள் வேலை செய்கிறார்கள் அருமை அணக்கத்துடைய பிள்ளைகளே அப்படியே ஒவ்வொரு காரியங்களை எடுத்துக்கொண்டால் சிலருடைய எண்ணங்கள் என்ன செய்வோம் செய்துவிட்டு அறிக்கை செய்து கொள்ளலாம் என்றும் எுகிற இருக்கிறாரத்திற்குன் அழைக்கவில்லை பரிசுத்திற்கு கத்திரவை அழைத்திருக்கிறார் ஹாலேயா கிறிஸ்துவ சபை உன்னத்துக்கு நராக எழம்ப கூடிய நெருங்கி இருக்கின்றது ஹாலே எலுயா வஸ்திரம் தரிக்க அந்த நிலையை அடைய முடியாது கல்யாண வஸ்திரம் இல்லாதபடி கரை பெற்றிருக்கிறவர்கள் ஐயோ நான் இந்த கூட்டத்தில் தானே இருந்தேன் என்று சொல்ல முடியாது அருமையான கத்தடி பிள்ளைகள் நம்மை காத்துக்கொள்வோமாக அழைக்கப்பட்டவர்கள் போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது கடைசி நேரத்தில் வந்திருக்கின்றோம் கிறிஸ்துவ வருகை உண்டின்றி எல்லாருக்கும் தெரியும் பத்து கன்னிகைகள் காத்திருந்தார்கள் பத்து பேரும் கன்னிகைகள் தான் பத்து பேரும் சுவாசிகள் அவர்கள் காத்திருந்தார்கள் மனவாளருடைய வருகைக்காக நேராகி விட்டு எல்லாரும் தூங்கி விட்டார்கள் அந்த கிறிஸ்து காலம் ஒரு இரண்ட காலம் அந்த இரண்ட காலத்தில் எல்லாரும் ஒருவரும் அறிவிக்கவோ கடவுளை ஆராதிக்கவோ ஒன்று செய்ய முடியாத ஒரு நெருக்கடி காலம் அப்படிப்பட்ட காலத்தில் தூங்குகிற ஒரு வேலை என்று சொல்லி இருக்கின்றது இப்படி இருக்கின்ற நேரத்தில் புத்தியுள்ள கண்ணிகளும் தூங்கினார்கள் புத்தி இல்லாதவர்களும் தூங்கினார்கள் நடராஜ் ஏதோ மனவோழன் வருகிறார் என்று சத்தம் கேட்டது எல்லோரையும் பத்து பேர் எல்லோரும் தீவெட்டிகளை ஆயத்தமாக்கினார்கள் ஐந்து பேர் தீவெட்டியில் எண்ணெய் இல்லை ஐந்து பேர் தீவட்டியில எண்ணெய் அவர்கள் தீபத்தை அதாவது அழைக்கப்பட்ட கைவிடப்பட்டவர்கள் பின்னால் கதவி தட்டுகிறார்கள் ஆண்டவர்கள் எங்களுக்கும் திறக்கணும் உங்களை அறிய அக்கிரமச் வாழ்க்கையை இழந்தவர்களே எதிர்த்தவர்களே முக்கியப்படுத்தாமல் விட்டவர்களே என்ன விட்டு அகன்று போங்கள் உங்களுக்காக ஆயத்தது அருமையான கற்று பிள்ளைகளே அவர்களும் விசுவாசிகள் தான் அதான் வேதம் சொல்லுகிறது ராஜகுமார்த்திகள் அறுபது பேர் மர்மனையாட்டிகள் எண்பது பேர் கன்னியர்களுக்கு தொகையே இல்லை உத்தமையோ புறாவோரு ஒருத்தியை அண்டி தேவன் எப்படி ஆக்கணுன்னு விரும்புகிறார் கரை திரை கரை திரை முதலாளிகள் ஒன்றும் இல்லாமல் பிழையற்றதும் மாசற்றதும் மகிமையும் சபையாக தமக்கு நிறுத்திக் கொள்வதற்கு தன்மை ஒருவராக கத்தர் எண்ணுகின்றார் ஐநூறு பேர் இருந்தாலும் ஒரு ஆத்துமா தவறு பண்ணினால் அந்த முழு சரீரத்துக்கும் குற்றச்சாட்டு என்பது நாம் தெரிய வேண்டும் என்னுடைய உடம்பு நம்முடைய உடம்புல அநேக அவயவங்கள் இருக்கிறது இந்த கால் போய் ஒரு அஸ்வத்தத்தில் சமிட்டி அந்த முழு சரீரத்துக்கும் அவதூறு மல் எடுக்கிறது என்று சொல்வார்கள் அதே ஒன்று புனிதமான கூட்டமாக மாற்றிக்கொண்டு வருகின்றார் அழைத்திருக்கிறார் வைத்துக் கொண்டே ஜீவிக்க வேண்டும் அருமையானவர்களே அலையலையா சாத்தானுடைய அக்னி ஆஸ்திரம் நம்மை அழைத்து இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சாத்தானுடைய அவருடைய ஏவுகணைகள் தாக்காமல் இருப்பதற்கு சர்வ ஆயுத வர்க்கத்தையும் சீரா எங்க போனாலும் அவருடைய சரீரத்தில் ஒரு பகுதி நான் இதை செய்யக்கூடாது இதை இப்படி எப்படி பழகக்கூடாது இதை நான் பார்க்க கூடாது இது எனக்கு தூரமானது என்ற எண்ணத்தை நாம் எப்பொழுது மனதில் வைத்துக் கொண்டு நாம் ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அலேலுயா அலேலுயா அலேலுயா வேறவனுக்கு மைவி உண்டாவதாக ஆதி மனிதனுடைய சாயில் நமக்கு கொண்டு வருவதற்காக கர்த்தர் விரும்பி இருக்கிறார் கடைசில நம்முடைய சரீரம் எப்படி ஆகுமா பிழிப்பூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற போது அதாவது இந்த அற்பமான சரீரம் எப்படி ஆகிவிடுமா அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க எல்லாவற்றையும் தமக்கு கீழ்படுத்திக் கொள்ளத்தக்க வல்லமையான செயலின்படி வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமுள்ள சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபடுத்துவார் அவருடைய மகிமையுள்ள சரீரத்துக்கு ஒப்பாக அது அவரு அது இங்கேயே அந்த நிலையை நாம் அடைந்திருந்தால்தான் அந்த நாளிலே அப்படி ஆகும் ஆனா அப்படினால அவருடைய மகிமில் அந்த சரீரத்துக்கு ஒப்பாக அற்ப சரீரத்தை மருவமாக்கும் அவருடைய சரீரத்துக்கு இந்த பரிசுத்த எப்படிப்பட்டதுனால அவரை போல நம்மை மாற்றுவதற்காக உலகத்தில் இருந்து பாடுகளையும் அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு மாற்ற முடியாத அப்படி செய்தாராம் ஹெலேலுயா ஹெலேலுயா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனப்படி நாலாண்டு நம்மை அழைத்திருப்பது அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கு என்று என்கிற சபை மக்களுக்கு நான் சொல்கிற காரியம் இதுதான் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியம் இது ஒன்றுதான் இதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் தேவரோடு நீங்கள் ஐக்கியமாயிருப்பீர்கள் பூமியிலே காணப்படுகிற பிரசுத்துவான்களோடும் ஐக்கியம் இருக்கும் நேற்று மாதிரி பேச மாட்டேங்குற மாட்டாரு அதாவது என்ன நடந்தது அவருக்கு தெரியவும் செய்யாது அவருடைய ஆன்மாவில் அந்த பிரமாணம் இருக்கிறதுனால அதாவது அவர்கள் தேவனோடு ஒன்றிச்சிருக்கிறவர்களிடத்தில் இவருடைய உறவும் ஜாஸ்தியாக இருக்கிறது அவர்களை பற்றி அடிக்கடி வருகிறது மற்றபடி அநேக விசுவாசி அப்படி இல்லையே எல்லோரும் அப்படி ஆக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் பாவம் செய்தவர்களுக்கு அவருடைய முகம் மறைக்கப்பட்டு விடும் என்று ஏசாயி அவங்க தீர்க்கு தரிசன புத்தகத்துல சொல்லியிருக்கிறார் என்று நாம் அறிவோம் அது எப்படினால் அருமையான கற்றோ இந்த நாளில நமக்கு தேவன் தருகின்ற ஆலோசனை அல்ல நம்ம அசுத்தத்திற்கு அல்ல அழைத்திருக்கிறார் இந்த பிரசுத்தத்தை அடைவதற்கு நான் ஒரு மூன்று காரியங்களை பார்ப்போம் இளையலோயா அவைகள் இப்படி நம்முடைய வாழ்க்கையை வைத்துக் கொண்டு இந்த நிலையை அடைவதற்கு ஆண்டவர் நம்ம எல்லோருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக இளையிலோயா ரோமருக்க நிறுவோம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாவது வாக்கியத்தை ஒருவர் வாசுகிறார் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் கொடுக்க வேண்டும் என்று தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் இந்த சரீரத்தை செய்ய வேண்டுமா நமக்கு இதை வைத்துக் கொள்ளக்கூடாது அவருக்கு ஜீவ பலியாக ஒரு மிருகத்தையோ ஒரு பறவையோ பரிசெலுத்தி விட்டால் அதுல ஜீவன் இருக்காது அது செயல்பட முடியாது அதே நம்முடைய சரீரத்தில் அதாவது நம்முடைய சரீரத்தில் நாம் இருக்கிறபடியால நமக்குள்ளே பிரசுத்தாதி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை கத்தனத்தில் ஒப்பு கொடுக்காத வரைக்கும் அந்த மாம்ச உயிர்கொண்டு வேலை செய்யத்தான் செய்யும் பலிசுலத்து விட்டால் போகிறது போல வாழ்க்கை தேவனுக்கு உகந்த ஜீவ பலியாக வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன் அதுதான் சாலமுக நீதிமன்றிகள் எழுதினால் நீ ஒன்னுடைய ஆத்மாவை உன்னுடைய கையில வைத்துக் மகனே உன்னுடைய இருதயத்தை எனக்கு வாசிக்கலாம் நீதிமட அதிகாரம் இருபத்தி ஆறாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் அப்படியே அருமையான கற்ற பிள்ளைகளே இந்த பரிசுத்த வாழ்க்கை என்பது சாதா வருகின்றது அல்ல இதை பெற்றுக்கொள்ள முடியாது மனித முயற்சியினால் இது நடக்கிறது இல்லை நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜீவ பலியாக வேண்டும் ஆண்டவர் இந்த பரிசுத்த வாழ்க்கையில தருவதற்காக தன்மையை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து விட்டார் நாம நம்முடைய வாழ்க்கையில அந்த கிருமையை பெறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கையில ஜீவபலி ஆண்டவரே சுயமாக நான் எதையும் செய்ய மாட்டேன் ஒரு மிருகம் பலி செலுத்தப்பட்டு இறந்து செத்து போய்விட்டால் போட்டதில் அதே வருமாக மனிதர்களாகிய நாம நம்முடைய வாழ்க்கையை ஆண்டுடைய கையில சீவம் வழியாக ஒப்புகிடுத்து ஆண்டு உம்முடைய கருத்துல என்று ஆவி சரீரம் முழுவதை ஒப்படைக்கிறேன் என்று நான் பலி விடும் போது ஆண்டு நம்மை பரிசுத்தப்படுத்த வல்லமை கொண்டவராக இருக்கிறார் வாசிக்கலாம் என் மகனே உன் கண்கள் என் பலிகளை நோக்குவதாக கண்கள் பலிகளை நோக்குவதாக மகனே உன் இருதயத்தை எனக்கு தா நீ சுயமா இது செய்யாது என உனக்குள்ள என்ன வைத்துக் கொண்டு பெற்றுக்கொண்டு நீ சுயமா எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றாயே அப்படி செய்யாது செய்யாது என்று அதை நான் பரிசுத்தப்படுத்துவேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார் தேவன நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று யுவன் ஆண்டவராகி சொல்லியிருக்கிறார் யுவான் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் டி நீங்கள் கொடிகள் நானே திராட்சை நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நிலைத்திருந்த ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் கனிகளை கொடுப்பான் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் உங்களால் ஒன்றும் இருக்குத்தான் ஒக்கொடு கருத்துல ஒப்புக்கொடு அத வாழ்க்கையை உன்னுடைய கரத்துல வைத்துக் கொள்ளும் போது அதாவது இப்படி போனால் அப்படிதான் சிலர் சொல்லுறாங்க இப்படி ஞானஸ்தான் எடுத்தா இவர்கள் வாரி பரிசு பெற்றா இதெல்லாம் களத்தோண்டி வரும் ஆடம்பரம் செய்ய முடியாது முன்பு போல நாம் எல்லாவற்றையும் உல்லாசமாக ஜீவிக்க முடியாது என்று எண்ணுதார் உண்மை என்ன என்று அனைவருக்கு தெரியும் தெரிந்திருந்த போதிலும் அவர்கள் மறக்கிறார்கள் என்றால் அதாவது நாம் விரும்புகிறதை விரும்புகிறத செய்ய முடியாது உலகத்தில் எல்லாம் கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று பலர் சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம் அருமையானவர்களே அதனால் இந்த பரிசுத்த ஜீவத்தை நாம் வேண்டும் என்றால் நம்ம பரிசுத்தையும் அழைத்திருக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டுமா அவருடைய கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று அப்பசலர் சொல்லுகின்றார் அதனாலே ஆண்டாகிட்டு பரிசுத்தாவை பெற்று இந்த பாவரிக்கை செய்து இப்படியெல்லாம் இருந்திருந்த வாழ்க்கையில பரிசுத்தடைய முடியவில்லையே ஜான் ஏற முழம் சருகை என்ற மாதிரி ஆகிறது என்று சில சொல்லுகிறார்கள் வந்து நம்முடைய கேள்வியும் கேட்கிறார்கள் ஏன் இப்படி அறிக்கை செய்கிறோம் ஆனாலும் சந்தர்ப்பங்கள் இப்படி ஆகிறது அப்ப இன்னும் கொஞ்சம் பாவத்துகள் மேலே விருப்பம் இருக்குது ஒ கொடுத்துவிடு அப்படி இந்த பரிசுத்தீவத்தை அடைய முடியும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது திராட்சை கொடிதான் அவர் தான் செடி அது செடியோடு இந்த கொடி நிலைச்சிராவிட்டால் தானாக இது தானாக பூமியது பிழைக்கிறது இல்லை தானாக இது இல்லை, தானாக வளர்ச்சி அடைவது இல்லை தானாக இது கனி கொடுப்பதும் இல்லை இதற்கு தேவனோடு ஒட்டவைத்திருக்க வேண்டும் அந்த திராட்சை செடியோடு இந்த கொடி ஒட்ட வைத்திருந்தால் அது மிகுந்த கனிகளை கொடுக்கும் என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தெருவாக்கு சொல்கிறது அருமையான கத்திரப்பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கை இறைவனுடைய களத்தில் ஒப்புக் கொடுத்துட்டு நமக்கு எந்த தீர்மானமும் இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில ஒப்புக் கொடுக்கும் போது அந்த தெய்வீக நாம் அடைந்து விடுவோம் இதை அறிந்த மற்ற ரிஷிகள் செய்கிறத நாம் பார்க்கிறோம் தேவர் இல்லாமல் அதை அடைவதற்கு பிரயாசப்படுகிறார்கள் எவ்வளோ மேல சாரல்ல கைலாய மேலே என்கிற அந்த பகுதிகளிலே போய் பார்க்கும் போது அங்கே இந்த பரிசு ஜீவத்தை தேவன் இல்லாமல் அவர்கள் அடைவதற்காக எத்தனையோ பயங்களை செய்கிறார்கள் உப்பு இல்லாமல் உறப்பில்லாமல் மற்ற டேஸ்டான பொருட்கள் சாகடிக்க பார்க்கின்றார்கள் முழு படுக்கைகளை படுக்கிறார்கள் தலைகளாக மரங்களுக்காக கயிறில் கட்டி தொங்கப்பட்டு தலைகளாக பார்க்கிறார்கள் இந்த மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு ஆனால் முடியவில்லை ஆண்டவர் சொன்னார் என் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார் ஆனால் அப்படி நண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறியிருந்தாலும் நம்முடைய சரீரத்தில் என்ன சுய விருப்பங்கள் இருக்கிறதா என்கிறது நாம் கண்டுபிடிக்க வேண்டும் ஒருவர் வந்தார்கள் வந்த ஐயா பையனுக்கு ஒரு பெண் பார்க்க வேண்டும் என்று கேட்டார் நல்ல ஒரு சுவாசம் ரொம்ப ரொம்ப பழைய விசுவாசி பெண் பார்க்க வேணும் என்று கேட்டான் பெண்ணு பார்க்க பார்க்கலாம் விசுவாசி எல்லை பெண்கள் பார்க்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னோம் சொன்னாங்க பாசில் அவர் சொன்னார் இல்லையா ஒரு நிபந்தனை எங்களுடைய இனத்துல பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் தேவனுக்கு மயிமே உண்டாவதாக உங்களுடைய இனம் அவருடைய இனத்தை அவர் சொன்னார் அந்த எண்ணம் எங்கள் இடத்துல இல்லை எங்களுக்கு ஒரே ஒரு இனம் தான் இருக்கிறது பர்சுத்த ஜாதி தான் இங்கே கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறது அந்த ஜாதி தான் இங்கே இருக்கு வேற ஜாதி இல்லை அப்படி அவர்கள் போய்விட்டார்கள் அருமையானவர்களே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்காத வரைக்கும் அந்த பரிசுத்த ஜாதியாக அவர்கள் மாறுகிறது இல்லை இல்லையிலா மாறமாட்டார்கள் அந்த ஆ சரீரத்தை அவள் பாகத்துக்கு சாகடிக்கும் வரைக்கும் பலி செலுத்தாத வரைக்கும் அவள் அந்த ஸ்டேஜ அடைய முடியாது என்று புதியம்ீவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சேனை தேவனால் தெரிந்து ஒரு கூட்டம் என்பதை நான் உங்கள் மத்தியில சொல்லிக் கொள்கின்றேன் அலையலுயா அது எப்படினாலே நாம் அந்த பரிசுத்தத்தை அடைகிறோம் இன்னொரு முழுமையான பரிசுத்த ஜீவத்தை அடைய ஒப்புடுக்க வேண்டும் அந்த ஜீ ஒளியாக ஒப்புக் கொடுக்கிற தேவருடைய பிள்ளைகள் அந்த தெய்வீக நிலை அடைவதற்கு அதனால் என்னுடைய ஆத்மாவை இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புடுக்கே வேண்டும் என்று இறை வாக்கு சொல்லுகிறதுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கத்தடி பிள்ளைகளை கத்தடிப்பு சமூகத்தில் பார்க்கிறோம் பரிசுத்த போல் என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் எனக்கு இது முதல் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது நீதிபதியாக நியாய கருத்தேன் எனக்கு தருவார் எனக்கு மாத்திரம் அல்ல பிரிபலியாக சொல்லுகிறார் பிரியக்கூடிய வேலை வந்துவிட்டது காலியாகிவிட்டது நான் கத்தருக்காக வாழ்ந்தேன் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது நீதியின் கிரீடத்தை நான் காணுகின்றேன் அருமையான தேர்வு பிள்ளைகளை நமக்கு நீதியின் கிரீடம் சூட்டும் முடியாக ஆண்டவர்கள் நம்மை பரிசுத்தையும் அழைத்திருக்கிறார் அவளுக்கு தரிப்பார்கள் அடுக்கு தரிக்கிறது இல்லை அதே போன்ற ஆண்டவராகிய தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை கிரீடம் வைத்து நம்மை அழகு பார்ப்பதற்காக கொண்டிருக்கிறார் ஹரேலூயா அனுப்பினால அப்பஸ்தலாய பரிசுத்த போல் தன்னை ஜீவ அவர் வார்க்கப்பட்டு போகும்படியாக ஒப்புக் கொடுத்தவர் என்றால் அதாவது நெருங்கிவிட்டது அதனுடைய பலனாக எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது கிரீடம் கருத்த அந்த நாளிலே எனக்கு தருவார் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டது ஒன்றை வைத்திருக்கின்றார் அந்த நாளிலே தருவதற்காக அதை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் என்று சொன்னார் அலையலோயா அலையலோயா என்னுடைய எல்லாவற்றையும் சுயத்தை எல்லாம் நான் காலி பண்ணிவிட்டேன் என்னுடைய மாம்சக்கிரிகள் எல்லாம் அழிந்து போய்விட்டது என்னை நான் ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து விட்டேன் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறார் எனக்கு மாத்திரம் இல்லை இந்த நிலையில் அவருடைய வாஞ்சித்து இந்த ஜீவித்து யார் யார் காத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அந்த நீதிட வைக்கப்பட்டிருக்க என்பதை காணுகிறேன் என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே இந்த பரிசுத்த வாழ்க்கையினுடைய பலன் என்ன நமக்கு ஒரு பெரிய மகிமையை காத்துக் அதற்காகத்தான் கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நான் பரிசுத்திற்கு என்று அழைத்தேன் அசுத்தத்திற்கு அல்ல என்று அப்பஸ்தலம் சொல்கிறார் அப்போ சொல்ல சொல்லுகின்றார் அதாவது நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே ஆண்டுடைய திருவிழா சுத்தமாக இருக்கின்றது அருமையான கச்சிட பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆத்மாவை கரைபிடுத்துவதற்காக சத்துரு போராடுகின்றானா நமக்கு நெருக்கத்தை கொடுக்கின்றானா கோபத்தை கொடுக்கின்றானா பொய் சொல்ல வைக்கின்றானா வாழ்க்கையில கீழ்பிடி ஆமையை காண்பிக்க வைக்கின்றன உலகத்தோட அசுத்தமானவர்களை இச்சைக்கும்படியாக உள்ளத்தை தூண்டுகிறானா இது நமக்கு வைத்திருக்கிற பந்தய பொருளை அந்த மெய்மலனை அந்த கிரீடத்தை இழக்க செய்வதற்காக அவர் செய்கிற மகாபரி உபாய தந்திரம் என்கிறதை தெரிந்து கொண்டு அதை எதிர்ப்பீர்களாக சமுத்திர திரும்ப திரும்ப ஒப்புக் கொடுப்பீர்களாக ஜி தே வந்துவிட்டது நான் அப்படி ஜீவித்தபடி எனக்காக ஒரு மகிமையான கிரீடம் நான் பார்க்கின்றேன் திறந்திருக்கின்றது மாதிர போராட்டங்களை சரீரத்தில் உண்டானவை அதாவது ஜீவலியாக அதை ஒப்பு கொடுத்தார்களோ பானபலியாக வார்க்கப்பட்டவைகள இழந்தார்களோ அவர்களுக்கு ஒரு மகிமையான கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது நீங்கள் பெற்றுக்கொள்ள விடக்கூடாது என்பதனால சத்துரு உங்களோடு போராடுகிறான் முன்பு இருந்தது போல நீங்கள் சோர் விட்டுவிடுகின்றீர்கள் ஆறாவது நேரங்களிலே சிலர் பயபக்தியற்றவர்களாக இருக்கிறதையும் நாம் காணுகின்றோம் ஆகாரத்துக்கு வீட்டுக்குள்ள ஆலைத்துக்குள் வந்த பிறகு ஆலைத்துக்கொள்ள பிள்ளைகளுக்கு ஆகாரங்களை வெளியிருந்து வாங்கி கொண்டு வந்து உள்ளே வைத்து கொடுத்து விட்டு நீங்கள் அழைத்து செல்கிறத நான் பார்க்கின்றேன் இவைகள் எல்லாம் கத்துட சமூகத்தை அசட்டை பண்ணுகிறேன் உங்களை குறித்து சொல்லுகிறேன் சொல்லுகிறது அல்லவா தேவனுடைய பிள்ளைகளே நான் இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன பரிசுத்தத்தை காத்துக் கொள்வீர்களாக அது பிள்ளையோ தல்லையோ அது தாயோ பிள்ளையோ புருஷனோ யாரா இருந்தாலும் சரி அன்பெல்லாம் வெளியே வைத்துக் கொடுங்கள் ஆலயத்துக்குள்ளே இறைவன் ஒருவருக்கே என்னுடைய அன்பை செலுத்துவோம் அலையலோயா இறைவன் ஒருவரிடத்திலேயே அன்பு பாராட்டுவோம் அலையலோயா அலையலோயா வேவனுக்கு மய்மை உண்டாவதாக ஆலயத்திற்கு எதற்காக வருகிறோம் ஒருவர் சொன்னார்கள் நீ ஆலயத்திற்கு எதற்காகத்தான் வருகிறாய் என்று சொல்கிறார்கள் என்று என்னிடத்தில் வந்து சொன்னார்கள் நான் சொன்னேன் குப்பைலாள் எங்கொண்டு போடாதீங்க நீங்க ஆலயத்துக்கு வருகிறீங்க தேவனை பார்க்க யார் எதை சொன்னாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பார்க்க ஆசையா இருந்து வல்லமையும் மகிமையும் கண்டு அதற்கு தான் வருகிறோம் அதற்கு தான் ஆலயத்துக்கு வருகின்றோம் அதற்கு தான் அதை பார்க்கத்தான் வருகின்றோம் அதை பெறத்தான் ஆலயத்துக்கு வருகின்றோம் அப்படிப்பட்ட கூட்டம் தான் இது என்று சொல்ல ஆர்த்த தேவனை பார்க்க அரபி நான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் அடைய வேண்டிய லக்கு என்ன தேவனுடைய உறவை பெற வேண்டும் தேவனை பார்க்க கண்ணை மூடும் போது இதோ எனக்காக ஜீவி நீதின் கிரீடம் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது விட்டு நான் போகிறேன் எனக்கு கிரீடத்தை பிறகு யாரும் எப்படி போகட்டும் என்று சொல்லவில்லை அவருடைய பிரசனத்தை வாஞ்சுங்கள் பிரசனத்தை யார் வாங்கிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அந்த கிரீடம் ஒப்புலகத்தில் விரயம் பண்ணாவது அதை எதிர்த்து நீங்கள் அவைகளில் உங்களுடைய சரீரத்தில் உண்டாகிற அப்படிப்பட்ட இன்பங்களை பானபலியாக வார்த்து அவைகளுக்கு இடம் கூடாமல் தேவனுக்காக வாழ்வீர்கள் என்றால் உங்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது பிள்ளைகளே திருவாக்கு சொன்னது உங்களால் ஒன்றும் நேரங்களில் என்னுடைய சமூகத்தை தேடுங்கள் தேடி உங்களை பாரபலியாக ஜீவபலியாக கத்திற்கு ஒப்பு கொடுங்கள் உங்களுடைய என்னிடத்தில் ஆண்டவர் கேட்கின்றார் கொடுத்து விடுங்கள் ஆண்டவரே இருமைய நான் அல்ல நீர் உம்முடைய விருப்பத்தின்படியே எதுவாயிருந்தாலும் சரி உங்களுடைய சுத்தத்தின்படியே ஆக கிடவது என்று சொல்லி ஜீவலியாக ஒப்புக்கொண்டு ஒன்றும் செய்ய மாட்டேன் அன்றவரை உனக்கு விருப்பமானவைகளே நான் செய்வேன் என்று நாம் செய்வோம் சுரசாமி அப்புறத்துல ஒரு பெண் பிள்ளை படித்து அவளுக்கு மூலக்கர் ஒரு மாப்பிள்ளை பார்க்கப்பட்டது அவர் தரையில் ஊந்துதான் நடப்பார் நாலு ஆமாம் நாலு வயதாக அங்கில தான் போவார் அவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற தாயாருடைய விருப்பம் அதற்குரிய எந்த வாய்ப்பும் இல்லை சரீரம் ஊர்றோம் சப்பாடி அப்படிப்பட்ட மனிதன் இப்படி இருக்கும்போது ஊழியர்களிடத்தில் பலரிடத்தில் அங்குள்ள ஊழியர்கள் சொல்லி வைத்திருந்தார்கள் விவரத்தையெல்லாம் சரியாக சொல்லி அப்போ துரசாபுரத்தில் ஒரு பெண்ணு முன்னாலே வந்தது நான் அவரை மன பாக கணவனாக ஏற்றுக்கொள்ள அந்த பிள்ளையினுடைய குடும்பத்தில் சில அரசியல்வாதிகள் பெரியவர்கள்லாம் இருக்கிறார்கள் அப்போ பெற்றோர்களுக்கும் வருத்தம் தான் அந்த பிள்ளை என்ன சொன்னால் எனக்கு ஒரு தெய்வீக தரிசனம் உண்டு இப்படி ஒரு ஊனவற்ற ஒருவருக்கு துணையாக வேண்டும் என்ற ஒரு தரிசனம் எனக்கு இருக்கின்றது அந்தபடியான தேவ தரிசனத்தை தான் நான் நிறைவேற்றுவேன் என் பிள்ளை சொன்னது எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது அது ரொம்ப ரூபமாக இருக்கும் ஒரு சப்பானி பையன் இப்படி இருக்கிற நேரத்தில் எல்லாம் ஒழுங்காச்சுது பிள்ளை ஒரே சாதனையிலே சரிய கொழுகு திருமணத்துக்கு ஒழுங்காச்சுது திருமணம் நடக்கிற அன்றைக்கு மணவரைக்கு மேடையில் ஏறி போக முடியாது தூக்கி தான் விட்டாரு அதுக்கு முன்னால் அரசியல்வாதிகள் சிலர் ஒரு பெரிய ஆட்கள் இருந்தபடியா அவர்கள் வந்து இந்த பிள்ளை இடத்துல எவ்வளோ சொல்லி பார்த்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா அது ஒரே சாதனைக்கு கடவுளுடைய சுத்தமையை செய்வேன் அழையலுயா என்னை ஜீவபலியாய் ஒப்புக் கொக்கிறேன் அலையிலுயா திருமணம் நடந்த அன்னைக்கு பாசுதான் நடத்தி வைத்தார்கள் நமக்கேதொரு பரிதாபமான நிலைமையாகத்தான் இருந்தது தேவ சுத்தம் பாருங்கள் தன்னை பலியாக ஒப்புக் கொடுக்கிற நிலையை பாருங்கள் அருமையானவர்களே எனக்கா என்னுடைய பிள்ளைக்கா என்னுடைய வாழ்க்கையிலையா இப்படியா என்று நான் சொல்லுகின்றோமா தேவசத்தம் என்னை ஜீவபலியாய் ஒப்பு வைக்கிறேன் இப்படி இருக்க சகோதரரு உங்களை தேவனுக்கு தேவனுக்கு பர்சு தமிழ் அவர்களால் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொடுக்கிறேன் ஒன்று எப்படி இருக்கு சகோதரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்திருந்த பரிசுத்த வாழ்க்கையை உங்களுக்கு கிரீடம் தேவனோடு அரசாட்சி தேவனோடு உள்ள வந்த வாழ்க்கை உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இதை அறிந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் தங்களை பானபலியாக வார்க்கப்பட ஒப்பு என்னிடத்தில் நம்முடைய தோப்படைத்து விடுங்கள் என்று கருத்து கேட்கின்றார் எனக்கு எந்த ஆண்டவர் சொல்லுகின்றார் பின்னால் ஒரு வேலைகள் நடக்கிறதுனால கலத்தி மாட்டினார்கள் இந்த ஆளுக்கில் வந்துருந்தார்கள் ஃபேனை போட்டால் ஃபேன் அந்துக்களை விழுந்துரும் போல் அந்த அளவுக்கு அந்தளவுக்கு சுழர்ந்து கொண்டு வந்தது கிடைக்கெல்லாம் உடைத்து மாதிரி சுற்றிச்சது எவ்வளவோ பண்ணி பார்த்த முடியாது இந்த கால ஒரு சின்ன பையன் அவனிடத்துல அந்த எலக்ட்ரிஷியன் இடத்துல சொல்லப்பட்டது வந்து என்னவோ பண்ணி நான் அருமையாக கிட்டு போயிட்டான் நல்லா சொலர்கிறது அருமையாக வருகிறது இதே மாதிரி அதுக்கு முடிந்தவர்தான் அதை செய்ய முடியும் எல்லோரும் எல்லாவற்றையும் செய்ய இயலாது உங்களுக்கும் எனக்கும் நிலைத்திருக்கு அந்த அழைப்பிலே பரிபூரணப்பட்டு அந்த அழைப்புக்குரியவர்களுக்குரிய அந்த மகிமையான நிலை நமக்கு தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார் அப்படினால என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் என்னிடத்தில் ஒப்படையுங்கள் என்னோடு ஒட்டவைகள் நெருங்குங்கள் என்னோட கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் வீண் பொழுதுபோக்காமல் வீணானவர்களை பேசாமல் வீணான இடத்தில் இருக்காமல் வீணான காரியங்களை சரியை சிந்தித்துக் கொண்டு இருக்காதுபடி என்னுடைய நெருங்குகள் என்னோட ஒட்டவையுங்கள் நான் அடிக்கடி சொல்வேன் எமர்ஜென்சி லைட் பேட்டரி இருக்கிறது எவ்வளவுக்கு அது கரண்டில் சார்ஜ் எவ்வளவு நேரமா சார்ஜஸ் பண்ணுறதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளும் துவரை எடுத்துக்கொள்ளும் அப்புறம் அதை ஆண் பண்ணினால் அது தன்னுடைய வேலையை செய்யும் வேலை எழுவியா இயந்திரத்தை ஒட்டணுமா லைட்டு கொடுக்க வெளிச்சம் கொடுக்கணுமா ஒழுங்காக செய்யும் அது காரணம் அங்கே தனிய தண்ணீர் தானே அதற்கு பவர் கிடையாது ஆன அப்படின்னா பாவ மனிதர்கள் ஆதாப்புகள் அல்ல அந்த ஆதாமையே சொத்து வஞ்சித்திருக்கின்றார் அது அப்படினால் நாம் பாவ மனிதர்களாக பிறப்பிக்கப்பட்டவர்கள் பாவ சரீரம் இருக்கிறது ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பாவ சரீரம் நம்மள்தான் இருக்கின்றது நான் அப்படினாலே இந்த சரீரத்திலே மனிதன் பாவம் செய்யணும் என்றால் செய்யலாம் என்றாலும் செய்யாத ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும் என்றால் வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஆண்டுகளுக்காக நமக்கு ஜீவ பலியாக நம்முடைய நேரங்களை நம்முடைய நம்முடைய நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நம்முடைய ஜீவனை தேவகிரத்துல பலியாக ஒப்பு கொடுக்கணும் இரண்டாவதாகண்டுியத்தை ஒருவர் வாசிக்கிறார் வாக்குறபடிய நம்முடைய பேருத்தவான்கள் என்பது எழுதும் போது எதாவது பெற்றுவிட்டாலே அவர் தான் அறகுறையாக ஒன்றுக்கு உதவாது என்றால் என்ன சொல்லணும் பயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் பயத்தோடு பூரணமாகும்படி நடந்து கொள்ளுங்கள் என்று திருவாக்கு சொல்லுகிறது அருமையான கச்சிட பிள்ளைகளே தேவ பயம் நமக்கு வேண்டும் மனைவியே ஒரு அரசன் கடத்தி கொண்டு போய்விட்டான் அவனும் ஒரு நேர்மையான மனிதன் தான் பின்பு இவருடைய தெரிந்த பிறகு ஆவரகா கூப்பிட்டு கேட்கின்றார் ஏன் போய் சொன்னார் மனைவியை சகோதரி என்று சொன்னாயே ஏன் அப்படி சொன்னார் என்று சொன்னார் அதற்கு அவர் சொல்கிறார் இவ்விடத்தில் தேவ பயம் இல்லை என்று நான் அறிந்தபடியினால் தேவ பயம் இல்லாதவர்கள் எதையும் செய்வார்கள் என்று எண்ணி சொன்னேன் வர வர பரிசுத்தம் அதாவது பூரணப்பட்டு மெருகேற்றப்பட்டு அழைகுபடுத்தப்படும் எழுத்து எழுதிவிட்டால் அதுல சேடு கொடுக்கறாங்க பாருங்க சேடு கொடுக்கிறான் எழுத்துக்கு கிரீடம் வைச்ச மாதிரி அழகா வாழ்க்கையில் பரசுத்தம் என்று சொல்வது ஒரு குறிக்கப்பட்ட அளவு அல்லா நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக அதுதான் நோக்கம் அதற்காகத்தான் நமக்குள்ளார் நீங்க நம்ம சுத்திகரித்து இந்த பரிசுத்தமாக இதை பூரணப்படுத்த கருத்திர சித்தம் கொண்டிருக்கிறார் நம்ம இருக்கிற இந்த பரிசுத்தம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு பூரணப்பட வேண்டும் என்றால் விழுந்து விழுந்து எதுல அறிக்கை செய்யறதும் விட்டு விடுகிறது அறிக்கை செய்வதை இப்படியே அல்ல அறிக்கை செய்த விட்டு ஐயோ செய்யக்கூடாது செய்தால் நமக்கு தேவ வைத்திருக்கிறது மகாபுரிய கிருபி நம்ம இழந்து விடுவோமே தேவ உறவு நமக்கு போய்விடுமே நாம் தவறு செய்வதால் அவனுடைய உள்ளம் துக்கப்படுமே என்று எண்ணி தேவ பயத்தோடு இந்த பரசுத்தம் பூரணப்படுவதற்கு காரணமாக இருக்க வேண்டும் கணவன் இடத்துல எடுத்து பேசக்கூடாது அந்த நேரத்தில் அதற்கு பிறகு கவலைப்படுகிறேன் தேவ பயம் மனதில் இல்லாததினால் உண்டாகிற ஒரு குழப்பம் ஆனால் அருமையாரு திடீர் சம்பவம் பாவம் என்பது திடீர் ஒரு சம்பவமாக இருக்கும் தேவ வயமுடையவன் தன்னை ஜீவியாக ஒப்பு கொடுத்திருக்கிறாரோ பரிசுல பரிசுலு விட்டேன் எண்ணங்களுக்கு நான் அடிமை அல்ல அதற்கு நான் என்னை பலியாக ஒப்பு கொடுத்து பான போய்விட்டேன் அதை நான் செய்ய மாட்டேன் என்று இருக்கிறவர்கள் அந்த பரிசு பூரணப்படுவார்கள் பயத்தோடு பரிசுத்த பூரணமாக முடி நடந்து கொள்ளுங்கள் பரிசுத்திற்கு என்று அழைத்து இருக்கின்றார் நம்மை பிறர் குற்றம் சாட்டக்கூடாது பிறர் மத்தியிலே நாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக காணப்படவும் கூடாது அருமையான சகோதரன் தூரமான நடத்திலிருந்து வள்ளியூருக்கு ஞாயிற்றுக்கிழமை தூரம் ஒரு கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் அங்கே இருக்கும் ஆராதனைக்கு வருவார் அது கிடையலாமல் ஆராதனை கிடையாது வருவாங்க ஒரு நாள் அவர் ஒரு கோணி பேக்கு சாக்கு பேக்கு உள்ள பைபிளை வைத்து அதுக்கு மேலே ஒருத்தோடைய ட்ரெஸ்ஸை வைத்து கொண்டு வருவார் ஒரு நல்ல பேக் கூட அவர் வாங்கிறது வாய்ப்பு இல்லை அப்போ பக்கத்தில் இருக்கிற கேட்டிருக்கிறார் என்ன பிரதர் நீங்கள் கிறிஸ்தவங்களான்னு கேட்டார் அப்போ அவர் என்ன கிறிஸ்தவங்க என்ன அடையாளத்தை நீங்கள் பார்க்குறீங்க அங்கே என்ன இருக்கு முகத்தில் எழுதிருக்குதா எப்படி எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க இல்லை தம்பி ஒரு முகத்தை பார்த்த உடனே தெரியுது இன்னைக்கு கிறிஸ்தவங்க அப்படின்ட்டு சொல்லி அது தெரியுது சொன்னார் அப்போ பைபிள் இங்கே உள்ள பேக்குள்ளியாக இருக்கு அது ஒரு சரியான நல்ல நல்ல ஒரு பேக் க்ரௌண்ட் இருந்தால் கூட கிறிஸ்தவனா நினைக்கல அதுக்கு வாய்ப்பு இல்லை ஒயிட் அண்ட் ஒயிட்டும் போடலை அவர் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் பிரயாணத்தில் வருகிறார் அவரை பார்த்த உடனே ஒரு கிறிஸ்தவர் என்று அவர் சொல்லுகிறார் ஒரு புரஞ்சாதிகாரர் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு வேஷ மாறியத்தினியோ கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள் என்னை நாம் காணுகிறோம் ஹலோ லோயா மண்டைக்காட்டு கலவரத்தோடு நாங்கள் ஒரு நாள் சின்னதான் நாகூர் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம் அப்புறம் ஓடி இந்த ப்ரெஷ்ஷல ப்ராஸ்டர் அப்படின்றார் நீங்கள் யாரு நான் ஒரு பாஸ்டர் தான் பாஸ்டர் இப்போ இங்கே சிப்பா போட்டவங்கெல்லாம் அடிக்கிறாங்க அதான் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கிறாங்க சொன்னாங்க அப்படித்தான் சாக வேண்டியதான் கத்தருக்காக கிறிஸ்துக்காக நாம் இரத்த சாட்சிக்காக நியமிக்கப்பட்டிருந்தால் ரத்த சாட்சியாக மறிப்போம் இந்த ரோத்திருக்காரி வைத்திருக்கிற ஒரு முடியும் ஆனபடியால பயந்து வீட்டுக்குள்ள ஒடிந்து கிடந்தாலும் மரணம் உள்ள நுழைஞ்சிட்டு வந்துரும் தேடி வரத்தான் செய்யும் இல்ல பெரிய நடக்க இடத்துல போனாலும் நம்ம ஒரு ஒரு ஒண்ணு செய்ய நாம் செய்வோம் ஆண்டவர் ஆகிய தேவனுடைய திருவாக்கு என்ன சொல்லுகிறது பயத்தோடு உங்களுடைய பரிசுத்தம் பூர்ணமாகும்படி நடந்துபடுத்தோம் இங்கே ஒரு மனிதன் சொல்லுகிறார் பாருங்க ஆதி ஆகமும் நாப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் யோசனப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து அவர் இப்படி சொல்கிறத நாம் இங்கே பார்க்கின்றோம் மூன்றாம் நாளிலே யோசியப்பு அவரை நோக்கி நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நான் தேவனுக்கு எங்க பயந்தார் அவரை பாவம் தேடி வந்தது அருமையான கத்துணை பிள்ளைகளை அவருக்கு ராஜா ராஜா அரண்மனையிலே அருமையான சொல்கிற வாழ்க்கை வீட்டில் சகல பொறுப்பு யோசேப்பினுடைய கருத்துல ஒப்புவிக்கப்பட்டிருக்கின்றது எவ்வளவு நம்பிக்கை உள்ளவன் பாருங்க இன்றைக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தால் நம்பிக்கை துறம் பேரு பார்க்கின்ற உண்மை என்றால் உண்மை என்றால் வார்த்தையிலே பொய் சொல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை மட்டும் உண்மை அல்ல உண்மையா இருப்பது ஜீவியத்திலே உண்மையை காப்பது ஆண்டு நியமிக்க முடியாத ஒரு காரியத்தை நான் அனுமதிக்க மாட்டேன் மயிமை உண்டாவதாக நான் தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் நீங்கள் பிழைக்கும்படி ஒன்று செய்யுங்கள் என்பதைய சகோதரர்களுக்கு ஆலோசனை சொன்னார் என்னை நாம் காணுகின்றோம் இல்லையிலா அந்த அரண்மனையிலேயே சோதனை அவரை தேடி வந்தது அவர் என்ன சொல்லுகிறார் ஆதி ஆசாரம் முப்பத்தி ஒன்பதாவது வாக்கியும் பெரியவன் இல்லை இந்த வீட்டில ராஜா உன்னுடைய கணவன் இந்த வீட்டில எல்லா பொறுப்பும் என்னுடைய கருத்துல இப்ப கொடுத்திருக்கிறார் அதுலும் பெரியவன் ராஜாவை தவிர வேறு ஒருவர் பெரியவர் ஒருவரும் இல்லை நீ அவருடைய மனைவியாயிருக்கிற்கும் செய்வது உண்மையை காத்துக்கொண்டு பரிசு பூரணப்படுத்துங்கள் என்று திருவாக்கு சொல்லுகின்றது அலையலு அலேலியா உண்மையான ஜீவியம் நமக்கு வேண்டும் எவ்வளவு பெரிய சூழலை நம்மை தேடி வந்தாலும் சரி தேவ பயம் இருக்கும் போது உலகத்திலே மனிதன் பெற்றுக் கொள்ளுகிறது எல்லாம் அற்ப நிமிஷ சந்தோஷ அழிந்து போகிறவைகள் ஒரு மனிதன் குடிக்கிறான் குடிச்சுட்டு என்னவோ பரவசம் அடைகிற எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது ஆனால் பரவசம் அடைந்து எங்கேயோ இருக்கிறதாக என்ன போல வயலுல்லாம் உழம்புகிறான் தன்னால சிரிக்கிறான் என்னெல்லாமோ பண்ணுகிறான் சினிமா தேட்டரில் அங்கே அவனுடைய ஆதரவாள ஆடுகிறது அங்கே அங்கிருந்து உசல் அடிக்கிறான் உசர்லடிக்கிறான் வெளியே வந்த உடனே பழைய எப்படியும் கடன் பாருன்னு சொல்லு பலமான பாறங்கள் வந்து அவனை அமுழ்த்துகிறது என்று நாம் காணுகிறான் அதெல்லாம் மாயை மாயை கொண்டு வந்து நம்முடைய உண்மையிலே தவற வைத்து நம்மை வீழ்ச்சியடைய செய்து நமக்கு தேவன் வைத்திருக்கிற நாடகம் அது எவ்வளவு பெரிய காரியமாயிருந்தாலும் சரி உண்மையாக இருப்பீர்களா உண்மையாக நாம் இருப்போம் என்றால் அது போல பாக்கிவான்கள் யாருமே இல்லை இல்லையிலா இல்லையா அதை நான் சொன்னேன் குடரோட்டில் ஒரு ஒரு மாந்திரவாதி சந்திக்கப்பட்டார் அவர் இடுப்பில் தாய்த்து கட்டியிருந்தார் அவர் ஒரு பாத்திர வியாபாரி அவர் வந்தார் அவர் எஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலைக்கு அவருக்கு உபதேசம் கொடுக்கப்பட்டது ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு பாவரி கை செய்ய சொல்லியிருந்தது பாவரிக்கை செய்யும் போது அந்த ஆவி இழகி அவரை தூக்கி அந்த சோறு பக்கம் கொண்டு வீசிட்டு அங்கிருந்து அவர் விளம்பிக்கணும் திரும்பி வர சொல்லி பாச சொன்னாங்க ஒரு வெளிப்படுதல் போது பெல்டில் தாய் துவைத்திருக்கிறீரா ஆமாம் பல வருஷங்களுக்கு முன்னாலே வைத்தது எடும் சிப்ப திறந்தால் சிப்பை திறக்க எல்லாம் துருப்புடிச்சு போய் அறுத்து கிழித்து எடுக்கும்போது ஒரு தாய் தொல்லை இருந்தது அதை மாற்றி அவரை இந்த கடவுளை பிள்ளையாக மாற்றி ஒரு ஊழியக்காரன ஆகிவிட்டார் ஆகிவிட்டார் இப்படி இருக்கிறார் அவர் தேவனுக்கு மயமே உண்டாவதாக ஊழியக்காரன் ஆகிவிட்டார் அவர் ஒரு நாள் பஸ்ஸில் யாத்திரை செய்கிறார் யாத்திரை செய்யும்போது இந்த பஸ்ஸெல்லாம் காட்டில் இருக்கிற காட்டுக்குள்ள இருக்கிற ஹோட்டலில் கொண்டு போடுவாங்க அங்கே கொண்டு போட்டார் இந்த ஹோட்டலில் கூட ஒரு பெரிய பணக்காரர் அவருடைய கூட இருந்தார் அவர் இவருடைய வரலாறு எல்லாம் கேட்டார் இவருடைய வரலாறு எல்லாம் அவருக்கு சொன்னார் அவர் மாந்திரவாதியிலிருந்து இப்படி எல்லாம் ஆனே இருக்கிறேன் எனக்கு பெரிய மகிழ்ச்சி பொழுது நான் நின்று சத்தாலும் எங்களுக்கு பல்லவத்தில் ஒரு பெரிய ஆசிர்வாதம் இருக்கிறது என்றெல்லாம் அவர் கிருஷ்ணன் சொன்னார் அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார் பார்ப்போம் இவர் உண்மையாகவே அப்படித்தானா என்று பார்ப்போம் என்று எண்ணி அவர் டீ குடிக்க காட்டு விட்டுனா அப்போ ஹோட்டல் வந்தோடனே அவர் இறங்கினார் இறங்கி விட்டு சொன்னால் தம்பி நீங்கள் வர்றீங்களா டீ குடிக்க இல்லை நான் வரலை அப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாக மாறிட்டிங்கன்னு சொன்னதால உங்களை நம்புகிறேன் இந்த என்னுடைய பேக்கில் ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருக்குது இதை நீங்கள் வச்சுக்கிடுங்க நான் போயிட்டு டீ குடிச்சிட்டு வர்றேன் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அவர் போய்விட்டார் டீ குடிச்சிட்டு வந்தார் வந்த பிறகு இவரிடத்துல கேட்டார் தம்பி இந்த பத்து லட்சம் இருக்குது நினைச்சீங்களா பத்து கோடி என்று எவ்வளவு எத்தனை கோடி கொடுத்தாலும் என்ன நான் அடைய போகிற ஆனந்த பாக்கியம் பெரியது அலையலா நான் அடைய போகிற ஆனந்த பாக்கியம் பெரியது எப்படி இதுல உண்மையற்ற இருப்பேன் உண்மையற்றவர்களுக்கு ஒரு எரினரான் வைக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு தெரியும் அனுப்புவதற்கு அந்த பொய்யனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற இடம் அவனுக்கு வைக்கப்பட்ட இடத்திற்கு அதுக்குரியவர்கள் போவார்கள் நான் பிள்ளைவின் பிள்ளை அது அப்படி நான் என்னுடைய இருக்கிற பரிசுத்தத்தை நான் காத்துக் கொள்வதே நோக்கம் இந்த வழியாக இன்று சற்று வந்திருக்கலாம் என்னுடைய உண்மையில் தவற வைப்பதற்காக வந்திருக்கலாம் நான் இதில் வீழ்ச்சியடைய மாட்டேன் துரோகம் பண்ணி பெரியாங்க அவர் தான் சொல்லுகிறார் நான் தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் அலையலோயா தேவனுக்கு பயப்படுகிற உண்மை உள்ள மனிதன் என்று அவர் சொன்னார் என்று நாம் காணுகிறோம் சிலையலையா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பார் அருமையான கற்றலை பிள்ளைகளே தேவனுக்கு பயப்படுகிறவன் நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் தேவனுக்கு விரதமாக இவ்வளவு பெரிய பல்லாப்பு செய்வது எப்படி உண்மையுள்ள தேவனுக்கு பயப்படுகிற கூட்டத்தை சேர்ப்பது தான் இன்று நோக்கமாக இருக்கிறது பிள்ளைகளே நான் போகிற இடங்களில் இந்த சாட்சியை நாம் காத்துக்கொள்வோம் நாம் பரிசுத்த ஜாதி என்பதை பிறர் காணும்படியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வைத்துக் கொள்வோம் கர்த்தரையை ஆஸ்வதிப்பாராக ஹலேலோயா ஹலேலோயா ஹலேலோயா கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் கத்தருக்கு பயப்படுகிற மனிதர்களை நம் விதத்தில் அநேகரை நாம் பார்க்கின்றோம் ஆபரஹாம் கத்தருக்கு பயந்து நடந்தார் லேலோயா ஆண்டவர் கொடுத்து விட்டு திரும்ப பரி செலுத்தும்படியாக சொன்னார் அந்த மகனை அவர்கள் எப்படி கத்தருக்கு பயப்பட்டு அந்த காரியத்தை உண்மையோடு அவர் செய்தார் என்று நாம் காணுகிறோம் அருமையான கத்திர பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவர்களையும் சிறியவர்களையும் கர்த்தர்வதிப்பாரிலும் இங்கே மாத்திரமில்லை நம்ம அழைத்திருப்பது இந்த பூமியில் வீடு வாசலை தர மாளிகைகளை தர காரு தர பங்களா தருவதற்கு அதற்கு நம்ம இதேவரை அழைக்கவில்லை இன்று நீங்கள் எந்த ஸ்டேஷனை திருப்பி வைத்தாலும் சரி வருகிறதெல்லாம் ஆசிர்வாதத்தை பற்றிய செய்தியை வந்து கொண்டிருக்கும் நாம் ஆசீர்வாத்தை பெறுகிற வழியை மக்களை கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆசிர்வாத்தை எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும் எப்படி போய் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நாம் கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கின்றோம் அதை கற்றுக்கொள்வோமாக கற்றுக் கொண்டு அவையெல்லாம் பெற்றுக் கொள்வோம் நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எதற்காக பரிசுத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் வறுமை நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு உகந்த ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய சுயத்தை முழுவதும் கர்த்தனத்தில் கொடுத்து அழித்து விட வேண்டும் பலி செலுத்தி விட வேண்டும் நம்முடைய சரீர பிரகாரமான தீமைகள் எல்லாம் சிலுமையில் நமக்காக அதை கொண்டது போல நாம் என்னுடைய தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பழைய வாழ்க்கைக்கு ஜீவபலியாக மறித்து விடுவோம் கர்த்தனத்தில் அமை ஒப்பு கொடுத்து விடுவோம் அவரால் அலாமில்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது காணப்பட்டு அந்த பரம்பொருளை பெற்றுக் கொள்ள உதவி செய்வாரதாக மல்கியா இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் மல்கியா இரண்டாம் அதிகாரம் யூத ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள் இஸ்லமேலும் எருசலேமும் அருவறுப்பான காரியம் செய்யப்பட்டது கர்த்தர்சுத்தத்தை யூத ஜனங்கள் குமாரத்தை விவாகம் பண்ணி இந்த பரிசுத்தத்தை குலச்சல் ஆக்கி போட்டார்கள் என்று அந்தவர் சொல்லுகின்றார் வேலை செய்வதற்கு ஆசாரி மாறு வந்திருந்தார்கள் அதில் ஒருவர் ஏற்றுக்கொண்டவர் ரொம்ப நல்லபடிய நல்ல ஒரு சுவாச பையனாக இருந்தார் அவருக்கு ஒரு விக்கிரகாராதன குடும்பத்தில் ஒரு பெண்ணை கட்டி வைத்து அவர் நல்ல ஒரு சுவாச ஜீவத்தில் வந்து கொண்டிருந்த பையன் அவர் எப்படியாவது அவளை கிறிஸ்துவ கொண்டு வந்து விடலாம் என்று அவளிடத்தில் சொல்லியிருக்கிறார் நீ அங்கே வராவிட்டால் ஒரு பேர் கிறிஸ்துவ சபைக்காவது உன்னை கூட்டிட்டு போற வரு நான் வரவே மாட்டேன் நான் வந்து இந்து அப்படினாலும் அறிந்திருந்தாலும் சரி ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன் ஒரு பிள்ளை அவர்கள் கிறிஸ்தவ முறையுட்டிய ஒளியன்று பிள்ளைகளை விட்டுவிட்டு இருளுக்குள்ளே போவார்கள் என்று சொன்னால் அவர்கள் பரிசுத்தத்தை பெற்ற பரிசுத்தத்தை என்று வேதம் சொதாபுத்தேவ நியமித்த பரிசுத்தையும் விட்டார்கள் அவர்கள் உக்கரகாராக்காக குடும்பத்தில் பண்ணெடுத்து மகாபரிசு ஆக்கி போட்டார்கள் என்று ஆண்டவர் வருத்தப்படுகிறார் என்று நாம் வேதத்திலே காணுகிறோம் அருமையான கத்தடி பிள்ளைகளே கூட ஒரு ஆத்துமா நம்ம சபைக்கு வரமே என்று எத்தனை பேர் சொன்னவர்கள் உண்டு எத்தனை பேர் சொன்னவர்கள் உண்டு சபையை கரைப்படுத்த நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் நீங்கள் இந்த வைபவத்தில் வந்து கலந்து கொண்டு எங்களை ஆசிர்வதிப்பீர்களா என்று கேட்டவர்களுக்கு நான் சொன்னோம் நான் அதாவது ஒரு ஒரு செம்பு நிறைய பால வைத்து விட்டா ஒரு சொற்று விஷத்தை விட்டு விட்டா அந்த பால் முழு என்னாகிவிடும் விஷமாகிவிடும் ஒரு பரிசுத்தமான கூட்டத்தை நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் கூட்டத்தை நாம் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இதை கரைபடுத்த விட மாட்டோம் எங்களுடைய நோக்கமெல்லாம் தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமையை பெற்றுக் கொள்வது இல்லையா அதுதான் எங்களுடைய நோக்கம் மற்றபடி அல்ல மற்றொர்களை போல ஒருவர் கல்யாண மண்டபத்தை எடுத்தார் கல்யாண மண்டபத்தை எடுத்து இப்பதான் ஆரம்பித்து ஆறு மாசம் இருக்கும் நிறைய ஆட்கள் வந்துவிட்டார்கள் நம்ம பழைய ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் தானே பெறுகிறார்கள் அங்கே உடனே திடிகிறது பெரிய கூட்டம் அதனால் மீன் பிடிக்க போயிருக்கிறது சின்ன பையனில் இது குளத்தில் வலை வைத்து மீன் அரிக்கிறது மீன் அரிக்கிறது இப்படி மீன் இருந்தால் கூட்டம் கூட்டமாக வந்து மேலே வந்து நிற்கும் இந்த தண்ணியில் கொண்டு நிற்கும் கிழடி அரித்தால் அவ்வளோ மீனும் வரைக்கள் வந்துவிடும் அப்படி நினைத்து நாம் அரித்து வெளியேடுத்து கொண்டு வெளியே தட்டினால் முழுவதும் அரட்டாள இந்த தவளக்கொட்டிகள் பேத்த குட்டின்னு சொல்லுவோம் அவங்களும் தவளக்கொட்டிகளா மீன் வந்து இல்லை அப்படிப்பட்ட கூட்டத்தை நாம் சேர்க்கவில்லை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஹலோ நாம் சேர்க்கிறது தேவனுடைய சோபத்தில் பிடிக்க போறது மீன்களே அல்லவா தமிழே பிடிக்க தேவனுக்கு மகிமை அதுபடினால தேவன் அமை பரிசுத்தழைத்திருக்கிறார் யோதா கோத்திரத்தார் யோதா புத்திர இந்த மகாபரிசுத்தத்தை பரிசுத்த குளச்சிழைக்க போட்டார்கள் விக்கிரகாராதனை பெண்களை விவாகம் பண்ணி இந்த பரிசுத்தத்தை அசுசிப்படுத்தி போட்டார்கள் என்று ஆண்ட வருத்தப்படுகிறார் பிள்ளைகள் பிறந்த உடனே எனக்கு தெரியும் பிள்ளைகள் பிறந்த உடனே ஐயா என்னுடைய பிள்ளைய ஒரு டாக்டருக்கு தான் நான் கொடுப்பேன் என்று வாக்குடுப்பார்கள் கொஞ்சம் டாக்டருக்கு படிக்க வைப்பார்கள் டாக்டரை தேடுவார்கள் அப்புறம் வாழ்க்கையில என்னென்ன சம்பவிக்கிறது என்பது அவர்கள் பிள்ளைக்குட்டிகளுடைய தேவம் என்ன வரும்போதுதான் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்தம் பரிசுத்தோடு சேர அந்த ஒரு திருவாக்கு இங்கே விதமாக சொல்லுகின்றது தேவன் சிணேகிக்கிற பரிசுத்தத்தை பரிசுத்த குலச்சலாக்கி போட்டார்கள் ரெண்டு மூன்று ஆறாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினெட்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது இவ்விதமாக கற்றுடைய வார்த்தையை நாம் காணுகிறோம் இவர்களுக்குள்ளே ஐக்கியம் கிடையாது ஐக்கியப்படாது இவர்கள் தான் பரிசுத்த குலைச்சலுக்குரியவை இரும்பையும் களிமண்ணையும் ஒன்றாக சேர்த்து ஒட்ட அது ஒட்டாது அது ஒன்று கொண்டு இசையாது என்று நாம் காணுகின்றோம் நீதிக்கும் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஒளிக்கும் இருக்க வேது கிறிஸ்துவக்கும் பேலி அவர்களின் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே ஆனபடியால் நீங்கள் அவர்கள் அசுத்தமானதை தேவனுடைய பரிசுத்த லாபத்திற்கு பயபுண்டாவதாக அதாவது உலகத்தின் பார்வையிலே நம்முடைய நிலைமை வித்தியாசமாக தெரியலாம் எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கிறோம் பழைய சமுதாயங்கள் பழைய ஜீவியங்கள் பழைய வழிபாடுகள் பழைய ஆராதனைகள் ஐக்கியங்கள் இவைகளெல்லாம் விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஒரு வேறுபட்ட எதற்காக வந்திருக்கிறோம் என்றால் அதாவது இந்த பரிசுத்தத்தை பாதுகாப்பதற்காக பரிசுத்தத்தை நான் பெற்றுக் கொண்டது மாத்திரமில்லை பழையபடி நாம் போய் ஐக்கியம் வைக்கும் நம்முடைய பரிசுத்தம் குலைந்து போய் ஒன்றாக வைக்கவே முடியாது அதிகப்பட்டு இந்த இருளை மாற்றினால் ஐக்கியமாக இருக்கும் இல்லாவிட்டால் அவைகளுக்கு ஐக்கியம் கிடையாது என்று வேதம் சொல்லுகின்றது இன்றைக்கு உலகத்தார் மற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் பங்கன் வைப்பார்கள் ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கு லீவு அதனால் எல்லாரும் வருவார்கள் என்று வைப்பார்கள் நம்முடைய சகோதரர் குடும்பம் உண்டு அவருடைய குடும்பத்தில் அவருடைய நாளில் தான் பங்குஷன் வைப்பார்கள் வயித்துட்டு இவர்களை கூப்பிடுவார்கள் சொல்வார்கள் எங்களுக்கு எங்களுக்கு பங்கன் உண்டு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு நாள் ஃபங்க்ஷன் எங்களுக்கு வாரந்தூரம் பங்குஷன் இல்லையா அவைகளை விட்டு நாங்கள் வரமாட்டோம் உடன்ப பெற்றோ த்தடம்மாட்டோம் ஐக்கியம் அதுக்காக உலகத்தான் வேறுபட முடியாது உலகத்தில் நான் வேலை செய்கிற இடத்துல பழகிதான் ஆக வேண்டும் படிக்கிற இடத்துல பழகிதான் ஆக வேண்டும் வெளியே போகிற ஒரு இடங்களில் பழகிதான் ஆக வேண்டும் ஆனால் ஐக்கியம் என்று சொல்வது வேறு என்று வேதம் சொல்லுகின்றது அருமையான கத்திர பிள்ளைகள நம்முடைய வாழ்க்கையில இவைகளை கவனமாக கடைபிடித்து நம்மைத்தழைப்பு என்று கத்திரா நம்மை அதற்கு என்று கத்திரை இருக்கின்றார் நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய திருவள்ள சத்தமாக இருக்கிறது இவைகளை மனதில் கொண்டு நான் சேமிப்போமாக அழக இல்லையா நிச்சயப்பட்ட ஆகிவிட்டு எங்கேயும் பழகலாம் கொடுக்கல வாங்கல செய்யலாம் அது நம்ம என்ன செய்யும் வேறு வகையாக போவீர்கள் என்றால் உடைய மகாபரிசுத்தம் குலைச்சலாகி போய்விடும் தேவனுக்கு நமக்கு உள்ள உறவுகள் குறைந்து போய்விடும் அழைப்பிலே நாம் தவறி விடுவோம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற மகாபரி ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறவர்களாக இருப்போம் என்கிற மனதில் கொண்டு நம்முடைய அழைப்பை நாம் காத்துக்கொள்வோமாக யூதா கொத்திருத்தார் யூதாபுத்திரர் இந்த பரிசுத்தத்தை இவர்கள் அந்நிய தேவத பிள்ளைகளை விவாகம் பண்ணின படினால் போட்டார்கள் என்று வேதம் சொல்கின்றது அது எப்படினாலும் இவர்களுக்கு ஒழுக்கம் மற்றவர்களுக்கும் ஐக்கியம் இல்லை என்று வேதம் சொல்கிறபடியே இவர்களுக்கு விலகி நம்மை காத்துக்கொள்ளும்படியாக மூவாயிரம் பேர் அவர்கள் அப்படிதலும் உறுதியாக அவர்களுக்கு பேதர் கொடுத்த ஆலோசனை என்ன மாறுபாடுள்ள சந்ததிகளை விட்டு வேறுபட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று அப்போது இரண்டாம் ஆறாம் நாற்பது வாக்கிய நாற்பது முதல் நாற்பது ரெண்டு வரைக்கும் வாசிக்கிறது இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு இந்த விட்டு விலகி உங்களை ரசித்துக் என்று புத்தி சொன்னான் வார்த்த சை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் சேர்க்கப்பட்டார்கள் அன்று மதற்கொண்டு அப்போ உபதேசத்தில் அவர்களோடு தேவ பிள்ளைகளோடு அந்நியத்தில் மற்றவர்களோடு இல்ல தேவ பிள்ளைகளோடு அந்நியத்தில் அப்பம் பிக்குதலிலும் ஜபம் பண்ணுவதிலும் உறுதியாக தெரிவித்திருந்தார்கள் மனதில் தேவசபத்தில் ஓடிக்கொண்டு காத்துக்கொள்ளும் போது இந்த லட்சம் இந்த பரிசுத்தம் பூரணப்படும் முடியாக நாம் நடந்து கொள்ளும் போது பூரணமாக்கப்பட்டவர்களுக்கு தேவை வைத்திருக்கிற மகாவிரி ஆசீர்வாதம் பரலோகத்திலே இருக்கின்றது அடைந்து கொள்ள பெற்றுக்கொள்ள நாம் இந்த வாழ்க்கையை காத்துக்கொள்வோம் கற்றுடைய சித்தம் நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பது என்று வேதம் சொல்லுகின்றது நம்முடைய வாழ்க்கையில அவைகளை செய்வோம் நாம் நம்மை ஜீவபலியாக தேவ சமூகத்தில ஒப்பு கொடுப்போம் நம்முடைய வாழ்க்கையில் தேவ பயத்தோடு நடந்து கொண்டு எந்த ஒரு சூழலில் அறியாமல் செய்தேன் தெரியாமல் செய்தேன் சூழல் நிமித்தம் செய்தேன் என்று சொல்லுகிறவர்களா இல்லாத அப்படி யோசிப்பை போல தேவனுக்குரிய பல்லாங்கி நான் எப்படி செய்வது என்றார் என்று நாம் காணுகின்றோம் என்று வேதம் சொல்லுகின்றது ஹலே லோயா அவர்களே சிநேகிதன் தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை காத்துக்கொண்டவர் தேவ மனிதன் அன்படினாலே அவர் இன்றும் முசுவாசிகளுக்கு தகப்பன் என்று அந்த நாமகரணம் சூட்டப்பட்டவராக இருக்கிறார் என்று நாம் காணுகின்றோம் அலையிலுயா அவர் ஒருபோதும் விசுவாசத்திலே பரிசுத்திலே விலகினப்பட்டவராக காணப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறபடினால ஆண்டு நான் சொத்து இருக்கிறேன் அந்த லோகத்தில் வாழ்ந்தால் நம்முடைய கொள்வனை கொடுப்பனைகள் நம்முடைய எல்லா ஐக்கியங்களும் ஒளியோடு இருக்கட்டும் தேவனுடைய பிள்ளைகளோடு மீட்கப்பட்ட தேவஜனங்களோடு இருக்கட்டும் அப்படி நான் வைத்துக்கொள்வோம் அப்படி நாம் இருக்கும் போது நம்முடைய பூரணப்படும் அப்போ சொல்லுறது போல நீதி கிரணத்தை பார்க்கிறேன் அலையலையா எனக்கு மாத்திரம் உங்களை எல்லாருக்கும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது நீங்களும் இந்த துய வாழ்க்கை இந்த நீதியுள்ள வாழ்க்கை இந்த பரிசுத்த வாழ்க்கை காத்துக் கொள்கிறதாக என்று வேண்டிக் கொண்டது போல இன்னும் உங்களையும் வேண்டிக் கொள்கிறோம் அதை நாம் பற்றி கொண்டு அந்த நாளுக்கு நாம் ஆயத்தப்படுவோம் சபையலிப்டாக கூடிய வேலையாக இருக்கின்றது ஆகி கொண்டிருக்கின்றது பெரும்பகுதி மக்கள் அந்த நிலையை அடைந்து கொண்டிருக்கிறதாக தெரிகின்றது நாம் எல்லோரும் அந்த நிலை அடைந்து தேவனுடைய வருகைக்கு முன்னாலே நாம் அந்த நிலைக்கு ஆயத்தமாகி எதை நோக்கி கொண்டிருப்போம் கருத்து நம்ம எல்லோரையும் வாசல் வைப்பார் மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய மூன்று ஏ தெற்கு சானல் கரை சாலேம் நகர் அனந்தன் நகர் போஸ்ட் நாகர்கோவில் ஆறு ரெண்டு கன்னியாகுமரி மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு இரண்டு ஐந்து மூன்று ஆறு தேவன்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமா